சத்குரு சுவாமி கீ ஜை குரு கிருப்பையால் கற்க பாகம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குருமாராஜி கீ ஜை செமந்த கோபாக்கியான வைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த கூட்டணி அதர்ம கூட்டணி எப்பவுமே எப்படி செதறி போகிறதுன்னு பார்ப்போம் இருக்குது அந்த மாயையால் வேலை செய்யும் அதர்மம் ஜெயிக்கிறா போல வரும் கடைசியில் தர்மம் ஜெயிக்கும் தர்மத்துக்கு சோதனை வரும் நல்லா இருக்கிற வாழ்க்கை அடிக்கடி கஷ்டந்தான் வரும் வாஸ்தவம் இப்போ இதே பார்த்தா நான் வந்து ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் எந்த ஒரு எந்த ஒரு சு இது இல்லாமல் அதாவது ஒரு சுலபமான அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் தினோ பாகவதம் கொடுக்கணுங்கிறத எப்படியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் தனிமையில் பண்ணணும் ஏன்னா சத்தம் வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ ட்ரை பண்ணணும் ஒரு அமைச்சூர் ரெக்கார்டிங் தானே ஒரு செல்லை வச்சு பண்ணுறோம் அது எப்படியெல்லாம் கஷ்டம் எது பண்ணுறான்னு தெரியும் ஆனால் இதனால் ஒரு பத்து பேருக்கு கேட்குறாரு இல்லையா அதுதான் வந்து நமக்கு உண்டான ஒரு ஆத்மா சந்தோஷம் லாபம் அவன் விடாமல் அனுப்புகிறான் எட்டு வருஷமாக இருக்குது விடாம ஒரு நாள் கூட ஒரு ஆடியோ விடக்கூடாது அது நடக்காதுன்னா ஈஸ்வர சங்கல்பம் இல்லாமல் குரு கிருப்பை இல்லாமல் நடக்கவே நடக்காது தினம் அதனுடைய மகிமையனுடைய புரிஞ்சாதான் தெரியும் ஏன்னா அப்படிப்பட்ட கண்ணன் அவன் அவனுடைய அவனுடைய கதை அவன் கதையை அவன் வந்து அனுகிரகம் பண்ணார் அவர் கதை சுவாமி தான் நடத்துறது அதாவது நிமித்த மாத்திரம் பாபா சவியசதாச்சின்னு பகவத்கீதையில் சொல்லுவான் அவன் வந்து கண்ணன் அர்ஜுனன்ட்டு சவ்யசாச்சின்னா ரெண்டு கையாலையும் அவனுக்கு வந்து அம்பு விட தெரியும் ராத்திரியில் விட தெரியும் இப்படி ஒன்னா பண்ண முடியும் அப்படி ஒரு பெரிய ஒரு வில்லாளி பெரிய வீரன் ராஜு அப்படி இருந்தவரையும் என்ன சொல்கிறார் நே குருக்ஷேத்திரை பொருத்தமா அவர் காரணத்துக்காக இருக்கிறார் நிமித்த மாத்திரம் இருந்து உனக்கு வந்து ஜெயம் வந்துடும் சொன்னதை செய் அப்படின்னு கண்ணன் சொல்லி கொடுப்பார் அப்படி தான் நடக்கிறது அப்படி தான் இது ஏதாவது ஒரு நல்லது இருந்தன்னா அது இந்த சுவாமியை மட்டுமே சேரும் சுவாமி மட்டும் சுவாமியினுடைய நாமா கிருப் அவர் கிருபர் கஷ்டம் இருந்ததுன்னா அது தேர்க்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு செல்லை தகராறு பண்ணும் அந்த மாதிரி இந்த செல்லும் ஹியூமன் செல்லும் தகராறு பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் சரி அப்படி ஏன் இது சொல்ல வந்தேன்னா இந்த அதர்ம கூட்டணி மாதிரி இப்போ இருக்குது இப்போ இருக்குது அந்த மாதிரி இது அதர்ம கூட்டணி அது சததன்வா அக்ரூரர் கிருத்தவர்ம மூணு பேரும் சரி மேலே பார்ப்போம் பதினேழாவது ஸ்கூலில் ஸ்லோகத்திலேருந்து மேலே பார்ப்போம் பதினேழுலேருந்து மூலத்தை சேவிப்போம் நமஸ்தஸ்மி பகவதே கிருஷ்ணாஜ அத்புத கர்மணே அனந்தாஜ ஆதிபூதாஜ கூடஸ்தாஜ ஆத்மனே நமா நமஸ்தஸ்மி பகவதே கிருஷ்ணாஜ அத்புத கர்மணே அனந்தாஜ ஆதிபூதாஜ कूटस्थ आत्मने न प्रतख्या सी सलधनवा महामणि तस्वू्य नश्व्य सतयजन गयो नमस्थस्में भगवते कृष्णा अद्भुतकर्मणे अनंताय आधिभूता कूटस्था आत्मने नम प्रत्याख्याना सतजंड महामणि तस्व आ சத்தோனம் யயோ கருட்ஜரு ரமஜனோ அன்வய்த மேகை அஸ்வராஜன் குருதிரடமரு ரோ அன்வாத்த மேகை அஸ்ை ராஜன் குருதிரி பவிய பதிஹ பத் அதாவது சந்திரஸ்திருஷ்ணோ அப்பியன்வதிரி உபவன பதிஹ பத்ம் அதாவத் சணோோ அப்பியவத் கிருஷ்ணோபி அன்பிரவத் ருஷா பராத்தே பகவான் பராத்தே பகவந்த பராதிமே மீனேணி வாசசோ விச்சினோன்மணிம் பராத்தே பகவந்த பதாதிமே மீன உத்சோ விச்சிணோன்மணிம் अलब्धमणि आगत कृष्णा अग्रजा वृता हत सततनु मणि त्र नएते अलब्धमणि आगत कृष्णा अग्रजा वृताहता शतधनु मणि तलिग कृष्ण अग्रजातिक वृताहता शतधनु मणि तरव श्लोक முரத்தை சிப்போம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த சிமந்த கோபாச்சியானத்திலே இரண்டாவது பாகம் அந்த கூட்டணியில கூட்டணி புள்ளி கூட்டணி மாதிரி நமஸ்தஸ்விகவதே கிருஷ்ணாஜ அத்புத கர்மணே அனந்தாஜ ஆதிபூதாஜ கூட்டஸ்தாஜாத்மனே நமகம் नमः भगवते நம தைவாய அபுத்தே அனன்யூத்தூட்டம நம பிரேனன்வா மகாமிம் தமின் நிய அஸ்வருக்கேன மகாமிம் தஸ்வருக்கனம் ஏய்வயமா ரோயா மகாவேகி அஸ்வேன் குருதிரம் गरधद्वजु्य रथम रामजनादनोंवयाता महावेगी अश्वी राज गुरुद्रुहम मिथिलापवने विसृज्य पति हय पदभ्याधात संस्ताप्यवत मिथिलाया मुपवने विसृज्य पति हय पदभ्यां अधात संस्णो आप्यन्वध्रवत ऋष पढ़ते भगवान पधातिर्तिना पधातेर्भगवा पधा तदातिमीना चक्रेण शिउत्कृत्य वासो व्युनोन्मणि पदातेर्भगवा तधाघेमिना चक्रेण शिउत्त्कृत वासो व्यचिनोन्मणि आलबमणि आगत कृष्णा अग्रजा वृताहता सतधनुमणि तलबमणि आगत कृष्णा अग्रजाक ருத்தா ஹதா சததனுகோ மணித்த திருணவித்தியதே இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் சொல்கிறாரு சுக பிரம்மரிஷிகள் பரீட்சித்து கூட்டு சொல்லிட்டு இருக்கார் இப்படி அற்புத செயலை கொண்ட அற்புத கர்மணி அற்புதமான லீலைகளை செய்யக்கூடிய கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் யார் சொல்கிறது இது வந்து அக்ரூர சொல்கிறார் அக்ரூர சொல்கிறார் அக்ரூரை தான் சொல்கிறார் அதனால் அக்ரூரரை அந்த கிருத்தவர்மா கைகழிவிட்டார் கிருத்தகர்மா வர்மா தான் அந்த நாராயண சேனைன்னு சொல்லப்பட்ட யாரவ சேனைகளுக்கு ஒரு கேப்டன் மாதிரி இருக்கார் சததன்வா தான் அந்த சத்ராஜிட்ட தூங்கின்னு ஒரு கொன்னது மணியை பிடுங்கின்னு வந்தது அப்போது கிருத்தவர்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு புள்ளிக்கூட்டங்களையும் விலகின மாதிரி ஆயிடுச்சு அக்ரூரரை கேட்குறாரு அக்ரூரர் வந்து கிருஷ்ணனுக்கு எப்படி வந்து நான் துரோகம் எல்லாம் பண்ண முடியும் அவனுடைய உயர்வை பேசிட்டு இருக்கார் என்ன அப்படிப்பட்ட அற்புதமான கர்மாக்கள் செயல்கள் அதாவது லீலைகளை செய்யக்கூடிய கிருஷ்ணனுக்கும் நமஸ்காரம் எல்லாவற்றிற்கும் காரணபூதன் முடிவில்லாதவன் ஆதியும் அந்தம் இல்லாதவன் முடிவே இல்லாதவன் விகாரம் இல்லாதவன் எல்லாவற்றிற்கும் மேக்ரோ லெவலே மைக்ரோ லெவல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரமாத்மா அவருக்கு நமஸ்காரம் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டார் ஏற்கனவே வந்து அவருடைய இந்த பக்தி தாசிய பக்தி நம்ம மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு பிருந்தாவனத்துக்கு வந்தபோது பார்த்தோம் அப்படி இருந்தது இருந்தாலும் இந்த மணி கெடுத்துடுது மணிக்க தானே அப்போ வந்து முக்கியமாக கெடுது மணி தான் முக்கியமாக கெடுத்தது மணி எந்த மணியும் எம்போ மணியும் சரி இந்த செவன்தக மணியும் சரி அதான் கெடுத்து விட்டோம் அந்த சததன்பா அவராலையும் மறுத்துவிட்டார் பிரத்யாக்கியாராக மறுக்கப்பட்டார் அவர் வந்து நான் அவனை சப்போர்ட் பண்ண மாட்டேன்றார் அந்த பெரிய ரத்னத்தை அக்ரூவர்கிட்டையே கொடுத்துட்டும் அவர்கிட்டையே கொடுத்துட்டு நீ ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குதிரை மேலே இருந்தேன் அந்த குதிரையினுடைய பவர் என்ன பவர் என்னன்னா நூறு யோஜனை தூரம் வந்து போகிறது சக்தி அதாவது அட்டைய ஸ்ட்ரெட்சு அட்டைய ஸ்ட்ரெட்சு அதுக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு ஹார்ஸ் பவர்ங்கிறது ஒரு யூனிட் ஹார்ஸ் பவர்ங்கிறது ஒரு யூனிட் அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் நீங்கள் நூறு யோஜனை போகக்கூடியதை ஹார்ஸ் பவர் கொண்ட அந்த பவர் கொண்டது குதிரை அது வந்து இந்த இதில் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரி தெரிய படித்த வாழ்க்கே தெரியும் இப்போ வந்து உங்கள் வீட்டில் பம்பு வச்சுக்கிற அது ஒரு டூ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டூ ஹெச்பி இல்லை ஃபைவ் அந்த ஹெச்பிங்கிறது ஹார்ஸ் பவர் இந்த ஆர்ஸ் எப்படின்னா இது தமாஷா சொன்னது ஆர்ஸ் என்னன்னா நூறு யோஜனை மாத்திரம் அதுக்கு போகிறதுக்கு சக்தி கொண்டது அதுக்கு அந்த அவ்வளோதான் ஸ்டெமினா ஸ்டெமினா அவ்வளோதுவே பெரிய ஸ்டெமினா அது இதுக்கு வந்து ஹிஸ்டரியில் பார்க்கணும் அந்த கோரி மகமண்டா என்ன நினைக்கிறேன் அவனெல்லாம் முடிச்சுட்டும் அந்த பிருத்விராஜனை அந்த குதிரை கரெக்டாக கொண்டு வந்து மறுபடியும் அந்த அவருடைய கரண்மனை கொண்டு இதை விட்டுட்டு சரீரத்தை விட்டுணும் அப்படியெல்லாம் குதிரை டேர்ந்து கூட அவ்வளவு ராஜ விஸ்வாசம் இருந்தது மனுஷன் இல்லை அப்போ மனுஷன் வந்து நாய் பண்ணி குட்டியோட மோசமாக போயிட்டான் தேச விசுவாசம் இல்லாத வரணும் கண்டிப்பாக இதை அப்படி சொல்லணும் அது புரியணும் தேசபக்தி இல்லாதவன் ஒரு மனுஷனாக என்ன அதுவும் பாரத தேசத்தில் பிறந்தவன் தேசபக்தி இல்லைன்னா மனுஷனா என்ன அப்படிதான் இந்த புள்ளி கூட்டணி இருக்கு சரி அது போட்டோம் அப்போ ஹார்ஸ் பவருக்காக சொல்லணும் குதிரை மேலே ஏறி நூறு யோஜனை போகிறது தான் ஹார்ஸ் பவர் ராஜன் ராஜன்னு ராமகிருஷ்ணர்கள்லாம் ரொம்ப வேகமாக போகக்கூடிய அளவில் சக்தி படைத்த அந்த குதிரைகளை பூட்டி கருட கொடியோடு இருக்குது பகவானுடைய ரசத்துக்கு கருட கொடி வந்து கருட அதுதான் அவனுடைய அடையாளம் கருட வாகனம் கருட இந்த குதிரைகள் பேர் கூட சொல்லிருக்கும் அவங்க முன்னாலேயும் ருப்பணி கல்யாணத்தின் போது பின்னாலேயும் வருதான் சந்தான கோபாலையில் வருது மாமனாரை தன்னுடைய மாமனாரை முடித்த சட்டதன்வானும் பின்தொடர்ந்து ஓடுறார் தோறாங்க அப்போ மிதிலாப்பட்டினம் வரைக்கும் போயிடுச்சு அந்த குதிரை எங்க இதுல இருந்து ஆரம்பிச்சு துவாரக்கையிலேருந்து ஆரம்பிச்சு மிதிலாப்பட்டினம் அங்க இது வரைக்கும் இருக்க பீகாருக்கு மேல இருக்கு அது வரைக்கும் போனது பூந்தோட்டத்தில் கீழே உந்துருத்தும் இந்த குதிரை சொன்ன மாதிரி ஹார்ஸ் பவர் அவ்வளோதான் நூறு யோஜனை போகக்கூடிய சக்தியை படித்தது அவ்வளோதான் குதிரையை விட்டுட்டும் அது வந்து கீழே உண்டுருத்தும் அது மேலே அதுமே இது ஆகாது கால அதாவது அதுக்கு மேலே சக்தி கிடையாது குண்டுருக்கும் அப்போ குதிரையை விட்டுட்டு பயந்தவனாக கால்நடியாக ஓடுறான் கிருஷ்ணனும் கால்நடியாக போடுறதுனால கோபத்தோடு கிருஷ்ணன் அவரும் பின்னால போடுறாரு அப்போ கால்நடியாக போகக்கூடிய பகவானும் கால்நடையாக போகக்கூடிய அந்த சததன்வாவனுடைய தலைய தன்னுடைய சிக்மநேமினா சக்கரேன்னு அதாவது அப்படியே பிரகாசமாக இருக்கு சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தால் அறுத்து வத்திரங்களில் அவன்கிட்ட சரீரத்தில் இருக்கக்கூடிய வத்திரங்களில் ரத்னம் இருக்கான்னு தேடினார் ரத்னம் இருக்கான்னு தேடினார் அப்போ அந்த கிருஷ்ணன் ரத்னத்தை கிடைக்கல தன்னுடைய அண்ணா பக்கத்தில் வந்து சடலன்பா வீணா முடிக்கப்பட்டான் அங்கே ரத்னம் இல்லைன்னு சொன்னார் ஆச்சா இது வந்து அவர் நம்பவே மாட்டார் யாரையும் நம்ம அண்ணன் பலராமன் பார்ப்போம் அடுத்தது பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு இப்படி அற்புதமாக செயல்படக்கூடிய பலவிதமான அழகான பல லீலைகள் லீலைகளாக செய்யக்கூடியவர் தமாஷா பண்ணுது அதான் அக்ளிஷ்ட கர்மனாக அக்ளிஷ்ட கர்மனாக பல இடத்துலலாம் வரும் அதாவது எப்படின்னா அனாயாசம் கொஞ்சம் கூட ஒரு சிரமம் இல்லாமல் செய்யக்கூடியவர் அப்படி கண்ணன் பண்ணக்கூடியது அப்படி அற்புதமாக செயல்படக்கூடிய கிருஷ்ணனுக்கு பகவான் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அவர் வந்து இந்த லோகத்தினுடைய காரணபூத்தர் இதை பற்றி அடியாக சொல்லிருக்கும் காரணபூத்தர் ஆதி அந்தம் இல்லாமக்கா அதாவது கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்கிறார் அது வரைக்கும் லைட்டு அவர் இந்த லோகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கு பார்க்குறோம் இப்போ அப்படியே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ பார்க்குறேன் சுற்றி ஒரு சாயந்தரம் இருக்கக்கூடிய சூரியன் மேலே வந்து விளருது இந்த பிரபஞ்சம் முழுக்க பார்க்குறோம் ஆகாசமத்து எல்லாம் பல கட்டடங்கள் அப்போது என்ன இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு காரணபூதனா அவனா மெட்டீரியல் காசு காசல் காசு அப்படியெல்லாம் சொல்வார்கள் இங்கிலீஷில் சொன்னான் உபாதான காரணம் நிமித்த காரணம் சகாரி காரணம் ஆதி அந்தம் இல்லாதவன் எல்லாருக்கும் முன்னால் இருந்தவர் இருப்பார் எப் அவர் தான் இருக்கார் அவரை தவறு வேறு ஒன்றும் இல்லை கிருஷ்ணமே சொன்னார் இது அந்த பிரம்மாவினுடைய பிரம்ம மோகன நிலையில கடைசியில் சுகபிரம்மிகள் பரீட்சத்துக்கு அந்த பிரம்ம நிர்ணயத்தை சொல்கிறார் கிருஷ்ணனுடைய பகவத் நிர்ணயத்தை சொல்லிட்டு இருக்கார் அதில் அப்படி சொன்னார் அவர் ஆத்மா அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் இப்படி அக்ரூரர் அவர் வந்து முடியாதுன்ட்டார் இந்த புள்ளிக்கூட்டலையில கேண்டுட்டார் அப்போது சடன் அன்பாக தனியாக விட்டுவிட்டோம் வேறு என்ன பண்ணும் மணியை மணி அவர்கிட்ட கொடுத்துட்டோம் மணி அவர்கிட்ட கொடுத்துட்டோம் மணி அவர்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு யோஜனை தூரம் மாத்திரம் ஓரத்துக்கு போகிறதுக்கு சக்தி படைத்த குதிரை அதுதான் ஹார்ஸ் பவர்னு சொன்னேன் தமாஷா சொன்னேன் ஆனால் அது சத்தியமான விஷயம் தான் அதாவது அந்த ஹார்ஸ் அந்த குதிரைக்கு உண்டான சக்தி பவர் என்னென்னா நூறு யோஜனை வரைக்கும் அதை வந்து அட்டைய ஸ்டு ஓடும் அதுக்கு ஒரு சரித்திரத்துலேருந்து ஒரு உதாரணம் சொன்னது அந்த இது ராஜ புட்டு ராஜா ஒருத்தன் வந்து அந்த கோரி மகமண்டால் மிகவும் தா பல விதத்தில் தாக்கப்பட்டு கடைசியில் அவனை வந்து கண்ணு குருடாகிட்டான் கண்ணு குருடாகிட்டாலும் சத்தம் வரணையிட தேரத்தை நோக்கி அவனால் அம்பு போட முடியும் அப்போது அப்படி அவன் போட்டான் போட்ட சத்தம் வரதை கேட்ட உடனே உடனே அந்த இடத்துல அவன் அந்த கோரிமாவோட வந்து கரெக்டாக போட்டு அவனை காலி பண்ணிட்டு உடனே அங்கேன்னு கிளம்பிட்டான் அவனுடைய குதிரை அவனை கொண்டு வந்து அந்தனுடைய அரண்மனை வாசலை கொண்டு விட்டு பிராணனை விட்டுது காப்பாற்றிது அப்படி அப்படிப்பட்ட குதிரை அந்த மாதிரி அப்போ விறந்த குதிரை சிந்து தேசத்து குதிரைகளுக்கு தான் நல்லா சக்தி உண்டுன்னு சொல்லுவார்கள் அதில் இந்த ஒன்று நூறு கொஜனும் ஓடக்கூடிய அளவில் சக்தி படைத்த குதிரை அதுமாரி ஏன்னு ஓட்டுறான் அப்போ கிருஷ்ணனும் வேகமாக போகக்கூடிய குதிரைகள் அவர்களுக்கும் சக்தி வாய்ந்த குதிரைகள் பூட்டின க பூட்டின ரதத்தில் கருடனை குடியாக கொண்ட ரதத்தில் பகவான் கண்ணன் ஏறியிருக்கான் தன்னுடைய மாமனாரை முடித்த சதனமாக விரட்டின் போகிறான் மித்திலைக்கு போராடும் இங்கே இருக்கிறது எங்கே துவாரகா துவாரகாலேருந்து சௌராஷ்டிர தேசத்துடைய கட சமுத்திர ஓரத்தில் அங்கேருந்து மித்திலை அதாவது பீகாருக்கு மேலே இருக்குது பீகார் மிதிலா நகரம் அங்கே வந்து ஒரு உத்தியானவனத்தில் அந்த குதிரை ஓ ஓடி போய் கலைச்சி கிழந்து அவ்வளோ தான் அது வந்து லாஸ்ட் ஹிஸ்டீம் பவர் ஹார்ஸ் பவர் போயிடுது அப்படின்னா அவ்வளோ தான் அதுக்கு சக்தி கிடையாது பல தடவை அடி இப்போ நமக்கு வயசாக எடுத்து அவ்வளோ தான் விழுந்துடும் அவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டெமினா அப்படி விழுந்துடும் இல்லையா அந்த மாதிரி விழுந்துருட்டும் அப்போ விழுந்த உடனே அந்த அப்படியே விட்டுட்டும் பயத்தால் காலால் ஓடுறான்னு ரத்தன்பா ஏன்னா கிருஷ்ணன் டேன்னு தப்பிக்கணும் உயர் உயர் உயர் உயர் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது அப்போ கிருஷ்ணனும் கோபம் கொண்டும் ரத்தத்தன் கீழே இறங்கி அவனை தொடர்ந்து ஓடுறான் கால்நடியாக ஓடக்கூடிய அவனை கால்நடியாகவே துரத்தின் போகக்கூடிய கிருஷ்ணன் அவன் தன்னுடைய சக்கரம் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சக்கரம் கூர்மையான முனைகள் கொண்ட சக்கரம் அதத்தால் அவனுடைய தலையை முடித்து அவனுடைய வஸ்திரத்தில் சரீரத்தில் வஸ்திரத்தில் மணி இருக்கான்னு பார்க்குறாரு ஆனால் மணி கிடைக்காம போய் அண்ணாட்ட திரும்ப வந்து பலராம்ட்ட திரும்பி வந்து கிருஷ்ணன் சொல்றார் வீணா சத்ததன்வாக கொண்டேன்னு மணி அவன்கிட்ட இல்லையேங்கிறார் சத்தியத்தை பேசினான் கண்ணன் சாதாரண மனுஷனாக சத்தியத்தை பேசினான் ஆனால் பலராமன் நம்ப மாட்டார் அது என்ன பண்ணுறது இருக்கும் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னேன் இல்லையா பலரா கிருஷ்ணாவதாரத்தில் அதிசேஷம் அவதார ஒரு இடத்துல ஒரு தப்பும் என்ன ஒரு கைங்கரியம் என்ன ஒரு பிரியம் அண்ணா ராமன் அப்படி ஒரு அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரே ஒரு தப்பை பண்ணான் அப்படின்னா சித்திரகூடத்தில் பரதன் வந்து அவர்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைப்பதற்காக சேனையோடு வரான் அப்போ ஒரு தப்பாக நினைத்தான் அவர் அப்பா கீழே இறங்க அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் தப்பாக அது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ம வந்து இறங்கிட்டார் அவன் உன்ன உங்கள்ட ராஜ்யத்தை கொடுக்க சொல்லட்டுமா அப்படின்னு அவன் கொடுத்துருவான் அப்படின்னான் அப்புறம் வெட்கம் வந்து கொடுத்து லட்சுமணனுக்கு இளையராஜ பட்டம் லக்ஷ்மணன் எடுத்துக்கொள்ளவில்லையே அதில் ஒரு சூக்மம் இருக்குது தர்ம சூக்ஷ்மம் இருக்குது அது பேர் பரிவேத்தா தோஷன்னு பேர் அது வந்து அவருக்கு தெரியும் அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தார் அப்புறம் பரதன் தான் ஏன்னா ஒரு நாள் பரதன் லக்ஷ்மணனை விட பெரியவன் பெரியவன்தான் அப்படியெல்லாம் இருக்குது பார்ப்போம் அடுத்து பதினேழு இருபத்தி ரெண்டுக்கு மேலே பார்ப்போம் தட்டாக பலோ நூனம் சமணி சததன் வனா கவிஞ்சி புரம் விரம் தட்டாக பலோ நூனம் சமணி சததன்வனா கவிஞ்சிதே புருஷே புரம் விரம் அஹம் விதேகம் இச்சாமி திரட்டம் பிரியத்தமம் மம இுத்தம்லாம் வேஷயுனந்த அஹம் விதேமிச்சாமி திரும்பம் பிரேத்தம் மமா்வா் ஆலாம் வேஷயுனந்த தம் திரு சகோத்ய மைத்திலீதமான அகையமாசிவே அகணேயம் சமர்ணை தம் திரு மைத்தலீதமான அகையமாச விவெர்யம் சமர்ணை வாசத்தம் கதிஜா சிபு மானித பிரீதியு ஜனக்கம் தட சிக்ஷேகேராம் காலே தார்ஷ்டியோன கிச்சி மிளா சி மானே மகாத்மன்காலை நாஷ்டிரா சிவனா கேசவோ துவார காமியேத்திய நிதனம் சததன்மனா அப்பிராப்தி ஜமனே பிராக கிரியாயா அப்பிரிகத்புகும் கேசவோ துவார காமியேத்ய நிதனம் சததன்மனா அப்பிராப்தி ஜமனே பிராக கிரியாயா அப்பிரிகத்புகும் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் நம்மளுடைய பார்ப்போம் மூலத்தை இருபத்தி மூணுலேருந்து சமஸ்கணம் உத்தரார்த்தம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த சமந்தகமணியினுடைய இரண்டாவது பாகம் இரண்டாவது பாகம் பார்ப்போம் இருபத்தி கே இருபத்தூணுலி தட ஆலோ நூன சமணி சதன் வன கிஞ்சேருஷே நிய தமன்வேஷம் புரம் விரம் தட்ட ஆஹ பலோ நூலம் சமணி சததன்வன தமன்வேஷம் புரம் விரம் அஹம் விதேம் இச்சாமி திருஷம் பிரியதமம் மமக்குமாராஜன் வேஷயுனந்தன அஹம் விதேமிச்சா தியதமம் மம இுத்த மிளாம்ராஜன் வேஷயந்தன தம் திரு சக்தோத்ய மைத்திலீதமான அகையாச விதிவத்தை அஹணீயம் சமர்ணீ தம் திரு சக்தோத்ய மைலா பிரீதமான அகையாச விதிவத்தை அஹணீயம் சமர்ணீ தம் திரு சக்தோத்ய மைத்திலீதமன அகையாச விதிவீம் சமர்ஹீய வாசதம் கன மி சபிபு மானித பிரீதியுன மகாத்மன கதோஷி கதம் காலே தாராஷ் சியோதன வாசத்தம் கணினா சபிபு மானீன மகாத்மன கரோ அசிஷத்தை கதா காலே தாராஷ் சூதன கேசோ சியோதன கேசவோ துவார காமியே நிதனம் சத நன்மனா சப்பிராப்தி மனப்பிராக பிரியாஜா விபோகிக்கிறோத்தி ஏழாவது ஸ்லோகம் அர்த்தமாக இருக்கும் பாவமாக இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு தப்பும் பண்ணாமல் அனாவசியமாக பழி ஏற்றி கொள்ளக்கூடியது யாருன்னா ராமாவதாரத்தில் பரதன் ராமாவதாரத்தில் பாவம் பரதன் பரதன் பரதனை போல ஒரு சத்தியான கேரக்டர் பார்க்கவே முடியாது அப்படின்னு ராமனை விட பல பல பல மடங்கு சக்தி பரத அதே மாதிரி கிருஷ்ணன் இந்த ஒரு சம்பவத்தில் கண்ணனுடைய ஒரு இது பாவமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டார் உலகத்தில் அப்படியெல்லாம் இருக்குது அதனால் தெரியும் ஒரு தவறு பண்ணாமல் உலகத்தில் யாரும் அவங்களை நம்பவே மாட்டார் எல்லாம் பழிச்சொல் வரும் அப்பவாரம் வரும் எல்லாம் வரும் எல்லாம் வரும் அப்போ அப்படி எல்லா சக்தியும் பிடித்த கண்ணனுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லாத புறம்போக்கு நம்மளுக்கு என்ன ஆகப்படுது அதனால் அப்படி தான் இருக்கும் கிருஷ்ணன் வந்து அதுதான் மாயை கிருஷ்ணன் வந்து ரத்னத்தை அடை அவனுக்கு கிடைக்காதனால அண்ணா பக்கத்தில் வந்து சடரன்வா வீணாக கூன்னப்பட்டான் அவன்கிட்ட ரத்னம் இல்லையேன்னார் பலராமன் நம்பலை வெளியில் காமிக்கலாம் சடரன்வால் அந்த ரத்னம் யாரோ ஒருத்தட்டை ஒழிச்சு வைக்க கஷ்மின் சீர புருஷே யாரோ ஒருத்தரட்ட ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கும் நிச்சயம் தே அது நீ துவாரகாப்பட்டினம் போ நான் இங்கே போகிறேன் நீ துவாரகாப்பட்டினம் உங்களுக்கு நீ போ நான் போகிறேன் அப்படின்னு போனார் நீ ராஜன்னு நான் வந்து எனக்கு மிகப் பிரியமான விதேகர தேசத்து ராஜனை பார்க்க விரும்புகிறேன் அதாவது போன அவதாரத்தில் இருந்த மாமனார் வீட்டுக்கு போனோன்னு பார்க்குறாரு பலராமன் மிதிலாப்பட்டினத்துக்கு போனான் உண்மையாக பார்க்க போனால் அந்த லக்ஷ்மணனுக்கு சரியான மாமனார் நேரம் ஏன்னா அவர் அந்த ஜனக்க மகாராஜா மித்திலா நகரத்தினுடைய மகாராஜாவினுடைய நேர் பொண்ணு தான் பூமியிலேருந்து கிடச்சதுன்னா சீதாமார் மற்ற ரெண்டு பொண்களும் தம்பி பொண்களும் அப்போ மித்லாதேசத்து வந்து அவரை பார்த்து டக்குன்னு இழந்து சந்தோஷம் அடைந்து பா போன உண்டான விவராச்சேன் மாப்பிள்ளையாச்சேன் பூஜை செய்வதற்குண்டான அந்த பலராமனை பூஜா திரவியங்களால் விதிப்பிரகாரம் பூஜை பண்ணி கொண்டாடி எல்லாம் பண்ணார் அப்போ பிரபுவான பலராமன் பிரீத்தியோட சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோட மகாத் பவன ஜனக மகாராஜாவில் மிகவும் கொண்டாடப்பட்டு ஆறா இது பண்ணப்பட்டு மதிக்கப்பட்டு மிதிலாப்பட்டினத்தில் சில வருஷங்கள் அங்கே தங்கி சில வருஷங்கள் சில சம் இயர்ஸ் தங்கியிருந்தார் அந்த டயத்தில் துராஷ்டிரனுடைய புத்திரனான துரியோதன அவற்றேந்து கதாயுதம் பயின்றான் பிரியத்தை செய்யக்கூடிய சர்வஜனான கிருஷ்ணன் துவாரகைக்கு வந்து சதந்தவானுடைய மரணத்தையும் ரத்னம் கிடைக்காததையும் சத்யபாமிட்டை சொன்னார் இன்னும் தடவை சொல்ல வேண்டுமே மேலே பருவம் கிருஷ்ணா